தொண்ணூத்தஞ்சி வயசு ஆளை நம்ம பெருசுன்னு சொல்லுவோம் இப்போ பார்க்க போகிறது தொண்ணூத்தஞ்சி வயசான ஒரு இளைஞர் தொண்ணூத்தஞ்சி வயசுக்குள்ளே ஒருத்தர் எத்தனை வேலைகளை பார்க்கலாம் பேப்பர் பாயிலிருந்து ஆரம்பித்து ஒரு சர்ச்சினுடைய தலைவராக இருக்கிற வரைக்கும் இவர் வேலை பார்த்துருக்கிறார் இவர் வந்து பேசுகிற ஒரு சுவாமிஜி இப்போ நிறைய நம்ம கதா காலட்சியங்களை கேட்குறோம் மேஜ்மெண்ட்டுக்கான குருவாலெலாம் சுவாமிஜிகள் மட்டும் மாறிட்டாங்க இவர் என்ன பண்ணார் தெரியுமா ஆன்மீகத்தை உளவியலோட குழச்சி எப்படி ஒரு மனுஷன் ஆத்மார்த்தத்தோடு வெற்றி பெறலான்றதுக்கான வழிகளை சொன்னார் சொன்னது மட்டும் இல்லைங்க நாற்பத்தி ரெண்டு புத்தகம் எழுதியிருக்கிறாரு இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நமக்கு ஆசையாக இருக்கு இல்லையா நார்மன்ட் பீலே இவர் தான் முதல் முதல்ல நேர்மறையாக சிந்திக்க வேண்டும் கொஞ்சம் பாசிட்டிவாக யோசிப்பான்னு சொல்றோம்ல அந்த மாதிரி நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பத்தி ஒரு பெரிய பட்டியலிட்டவர் ஒரு புத்தகம் எழுதியவர் நார்மன் அமெரிக்கர் இவரை பத்தி நம்ம பார்க்க போறோம் எழுதிய புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம் இவர் வந்து பிறந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று வரை தொண்ணூத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்தவர் வாழ்க்கை நடத்தலாம் ஒரு உதாரணமாக திகழ்ந்தவர் ஏழை குடும்பத்துல பிறந்தவர் அவர் சுயமா சிந்திச்சு பாசிட்டிவா சிந்திச்சு நம்மளால முடியும் நம்மளால முடியும் சிந்திச்சு சிந்திச்சு அவரே தன்னை ஊக்கப்படுத்திக் கொண்டு சுய பிரச்சாரம் தேடாமற் நம்மளால முடியும் பாச அப்படின்ட்டு அவர் வீடு வீடா போய் பேப்பர் போட்டு பானைகள் விற்று அங்கே அப்போ வந்து பானைகள் ரொம்ப தேவைப்பட்டிருக்கு மண்பாண்டங்கள் விற்று பேனாக்கள் விற்று அப்புறம் பலசருக்கு கடையில் வந்து சின்ன பையனாக பகுதி நேரமாக பணியாற்றி சம்பாரிச்சு படித்து இப்படியும் முன்னுக்கு வந்திருக்காரு முன்னுக்கு வந்து ஒரு கல்லூரி படிப்பாக முடித்ததுக்கு அப்புறம் அவர் வந்து கிறித்தவ பாதிரியாராக பணியிடாரு அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக பத்திரிக்கையாளராக வேலை பார்த்துருக்காரு அப்புறம் தன்னுடைய ஆன்மீக ஈடுபாட்டின் காரணமாக பாதிரியாராக வந்திருக்கார் அப்போ வந்து இவருக்கு எழுதணுன்ற ஆர்வம்லாம் இப்போ தோணல ஒரு ஜெர்னலிஸ்டா ஒரு பத்திரிகையாளராக இருந்தனால எழுதக்கூடிய திறன் இருந்தது ஆனால் புத்தகம் எழுதணும் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் தோணலை தன்னுடைய வாழ்க்கை அடிப்படையாக பார்த்தப்ப நான் ஒண்ணுமே இல்லாம ஒரு ஏழையா பிறந்தேன் இன்னைக்கு நான் நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கேனே இதையே மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடாது இதுக்கு காரணம் என்ன இது ஆராய்ந்து பார்க்கலாமே அப்படின்னா பேசி அப்புறம் வந்து ரேடியோஷோல கொஞ்சமா பேசியிருக்காரு ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்ற ரேடியோ ஷோல கொஞ்சமா பேசியிருக்காரு நிறைய பேசியிருக்காரு பேசி பேசி பேசி அப்புறம் அதை ஒரு குட்டி புத்தகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அப்பெல்லாம் ஆரம்பத்துல அதுக்கு வந்து அவ்வளவு பெரிய வரவேற்பு இல்லை அவர் தன்னுடைய நோக்கத்தை எப்படி பண்ணிருக்காருனா வெறும் ஆன்மீகம் மட்டும் இல்லாம சைக்கோ தெரப்பின்னு சொல்லக்கூடிய மனிதர்களை தன்னைத்தானே ஊக்குவித்துக்கொள்ள உதவக்கூடிய சைக்கோ தெரப்பியும் ஆன்மீகத்தையும் தொடங்கியிருக்காரு அவர் அதற்கான ஆலோசகராகவும் இருந்திருக்காரு நிறைய மக்கள் வருகிற போது அவருடைய வாழ்க்கையில உங்களால முடிவுன்றதை உற்சாகப்படுத்தி தன்னம்பிக்கை மூலம் உற்சாகப்படுத்தி நிறைய பேரை ஊக்குவிச்சிருக்காரு கவுன்சிலிங் மூலமா அதெல்லாம் எழுதணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அப்பதான் அவர் எழுதின புஸ்தகங்கள் ஆரம்பத்தை விற்கல இரண்டாவது உலக போருக்கு அப்புறம் இந்த பதிப்பகத்துறை கொஞ்சம் உயர்வை சந்தித்திருக்கிறது அப்போ மக்களுக்கெல்லாம் இரண்டாம் உலகப் போர்ல அடிபட்டு வேலிந்து நடந்த மக்களுக்கெல்லாம் ஒரு தன்னம்பிக்கை ஒரு உந்து சக்தி தேவைப்பட்டது அப்போ சரியா இவருடைய மொழி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வெளிவந்த புத்தகம் தி பவர் ஆஃப் திங்கிங் உலகையே திரும்பி பார்க்க செய்த புத்தகம்னு புத்தகத்தை சொல்லலாம் தி பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் அந்த காலகட்டத்தில் ஆரம்பங்கள்ல தன்முனை பற்றியும் ஒரு மனிதர் எதிரினை தொடர்ந்தவர் நார்மன் ஒரு மிகப்பெரிய புரட்சியை விற்பனையில் ஏற்படுத்தியது அப்பயே ஐம்பது லட்சம் பிரதிகள் அதாவது முதல் ஆறு வருடங்கள்ல இருபது லட்சம் பிரதிகளாக சொல்றாங்க அன்றைக்கு கல்வி அறிவு குறைவு அன்றைக்கு புத்தகம் படிக்கிற பழக்கம் குறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பதுகள்ல அப்பயே இருபது லட்சம் ஆரம்பத்துல முதல் ஆறு வருஷத்துல வச்சிருக்கு இப்ப இதுவரை ஐம்பது லட்சம் பதிவு வச்சிருக்கு முப்பத்தி மூன்று மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் இப்ப இவ்வளவு பேர் சென்றிருந்திருக்குன்னா அந்த புத்தகத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கா செய்யணும் இந்த புத்தகம் வெளிவந்த போது நிறைய விமர்சனங்களும் அதே மாதிரி வந்தது மேலோட்டமா சொல்லணும்னா உங்களால நினச்ச முடியும் நீ நினைச்சு அடைய முடியும் சொல்லிட்டு இருவரு இறைவனை வணங்குகிற போது அவனுக்கு வந்து மெட்டீரியலிஸ்டிக் அதாவது சுகங்கள் கிடைக்கும் இறைவனை வணங்குவதை குறைத்து சொல்வதாக அர்த்தம் நீங்க சொல்லியிருக்க கூடாது எதிர்ப்புகள் வாழ்க்கையில ஆயிரலான்னு சொல்லி ஒரு இலயூஷன் வேர் அவன் கொடுக்குற அது வந்து அவருடைய வெற்றியை பாதிக்கும் அது வந்து அவனுக்கு வந்து ஒரு தவறான பாதையை உருவாக்கிடும் சைகோ தெரப்பில அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து அங்கிருந்து எதிர்ப்பு ரெண்டு பக்க எதிர்ப்பு இருந்தாலும் கூட மக்கள் அதை முழுமையாக நம்பிய காரணத்தால் புத்தகம் மிக சிறப்பாக விற்பனையானது உயரிய விருது அதாவது நம்ம வந்து அவார்டுன்ற வாழ்நாள் சாதனையாளர் விருதுன்ற விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கொடுத்துட்டாங்க அதுவே எழுதிய எழுத்துக்களுக்கு இவர் வந்து அமெரிக்க அதிபராக இருந்த நிக்சனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் நிக்சனுடைய ஆலோசகராக குடும்ப நண்பராக இருந்தவர் நிக்சனுக்கு ஆதரவாக இருந்த காரணத்தால் அரசுக்கு ஆதரவாக இருந்த காரணத்தால் நிறைய நல்ல விஷயங்களை அரசுல பண்ண முடிஞ்சிருக்கிறதுனால அது இன்றைக்கு அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப்பினுடைய முதல் திருமணத்தை இவர் நடத்தி வச்சிருக்காரு அந்த அந்த சமயத்தில் இவர் முதல்ல ட்ரம்ப் திருமணம் பண்ணப்ப இவர் எந்த கிறிஸ்தவ சர்ச்சையில பாதிரியாராக இருந்தாரோ அதே இதில் அவர் உறுப்பினராக இருந்திருக்கார் ஆக அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் இவர் தான் நார்மல் மின்செல்பியில் தான் திருமணம் செய்து வைத்திருக்கிறார் அப்படி முதல் திருமணத்தை அதாவது ட்ரம்ப்புக்கு வந்து முதல் திருமணத்தை செய்து வைத்தவர் பீலே தான் அந்தளவுக்கு எல்லா அதிபர்களோடும் நெருங்கிய தொடர்பு கொண்டவர் நல்ல விஷயத்தை மண்ணில் விதைத்ததற்காக ஒரு மிகப்பெரிய பாராட்டை நாம் நிச்சயம் பீலேக்கு சென்றுதான் செய்கிறோம் ஏன்னா அந்த காலகட்டங்களில் எல்லாம் இறைவன் பார்த்துக்குவார்ப்பா எல்லாம் தனா அடக்கும்பா நீ என்னத்தை பண்ண போற இப்படின்னே பேசியிருந்த காலகட்டங்களில் நீ மனசு முடியும் உன்னால் எல்லாம் முடியும் அப்படின்ற பாசிட்டிவ் திங்கிங்கை விதைத்தவர் நார்மன் பீலே நாற்பத்தி இரண்டு புத்தகங்கள் மூலம் எழுதி எழுதி எழுதி தள்ளி நிறைய அனுபவங்களை முன்வைத்து மனிதர்கள் நினைத்தால் வெற்றி பெற முடியும் மனிதர்களுடைய தன்னம்பிக்கை அவ்வளவு உயர்வானது என்ற விஷயத்தை திரும்ப திரும்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியவர் நார்மன் வின்சன் பீலே அவருடைய தி பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் வேகப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை நிகழ்த்திய ஒரு அற்புதமான மந்திர புத்தகம் அது வந்து இன்றைக்கு அது மாதிரி நிறைய புத்தகங்கள் வந்துட்டா கூட அன்றைக்கு இருந்த ஒரு சில புத்தகங்கள்ல முதன்மை இடத்துல இருந்தது நாம் அவசியம் உற்று நோக்க வேண்டிய ஒரு எழுத்தாளர்கள் ஒருத்தர் நார்மன் பீலே அவருடைய எந்த புத்தகத்தை படித்தாலுமே உங்களுக்கு ஆற்றல் தன்னம்பிக்கை உங்களை வந்து ஒட்டி அவசியம் படிக்க வேண்டிய புத்தகம் மட்டுமல்ல மனிதனும் கூட நார்மன் வின்சன் பீலே